Everyone's hard to take away souls Everyone's hard to take away horror Everyone's hard to take away souls Everybody's 50 years ago Wanakaow I have completed sales அகரே அகர மகரங்கள் தம்மாறுொறு முதலாகி வேறு மாலவேறு திருமேனி தரித்து கொண்டு புகரில் பொருள் நான்கிணையும் இடரு தீர்த்து எய்தும் போற்றுனருக்கு அறக்கருணை புரிந்து நிகரில் மரக்கருணை புரிந்து ஆண்டுகோளும் கணபதியை நிருமலனை கணபதியை நினைந்து வாழ்வா பார் மகா தேவபிகாரமண கோ வெற்றி வேல் முருக்கு அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் வல்ல ஞானமே வடிவமான விநாயகி பெருமானுடைய தனிப்பெரும் கருணையினாலே மகாபாரதம் அர்ஜுனன் தவம் கருணையில் சிவம் என்ற தலைப்பிலே பேசுவதற்கு மேற்கொள்ளுகிறோம் பாண்டவர்கள் எல்லாரும் வனத்திலே வந்து தங்கின பிறகி திரும்பி பார்த்தா பிராமணர்கள் கூடவே வந்திருக்கிறாங்களா தர்மமே காடு செல்லுகிறது இனிமேல் நமக்கு நாட்டிலே என்ன வேலை அதர்மந்தானே இங்கு தலை என்று பன்னெண்டாயிரம் பிராமண பெருமக்கள் அத்தனை பேரையும் பார்த்தி தர்மராஜா விடுகிறார் பாண்டவர்கள் காடு வந்த செய்தி அறிந்து வருகிறார்கள் இருந்தும் யானைகள் மேலே ஒட்டகங்கள் மேலே தேர் மேலே குதிரைகள் மேலே அரசர்கள் கூட்டம் அந்தபடி இருக்கிறார்கள் அதுல முதல்ல வந்த அரசன் பாஞ்சால தேசத்து அரசன் அவர் தான் கொடுத்தவர் பெண்ணை கொடுத்தோமோ கண்ணை கொடுத்தோமோ என்று முதலிலே வந்தி தேரிலே இறங்கி தர்மராஜா தருமராஜா தருமராஜா ராஜசூய யாகத்திலே சாம்ராஜ் பட்டம் பெற்ற தங்கள் இப்படியா காட்டுவாசியை போலே பார்ப்பேன் தருமராஜா மாமா என்ன நடந்தது ஏன் வருந்துகிறீர்கள் செல்லத்தை கண்டு என் சகோதரன் துரியோதனன் விரும்பினான் கொஞ்ச நாள் அனுபவிக்கட்டுமே என்று கொடுத்து வந்தேன் மீண்டும் கிடைக்கப் போகிறது இதற்கு போய் நீங்கள் வருந்த வந்தவருக்கு தர்மர் ஆறுதல் சொல்லினார் எல்லா தேசத்து ராஜாக்களும் சூழ்ந்திருக்கிற பொழுது அந்த கூட்டத்தோட கூட்டமா பகவான் இருக்கிறார் ராஜாக்கள் எல்லாம் கோபப்படுகிறார்கள் தர்மராஜா சூதாட்டம் ஆடினதே குற்றம் அந்த சூதாட்டத்துக்குள்ளே ஒரு சூது வச்சு ஆடிட்டாங்க அதனாலே இந்த ஆட்டம் செல்லாது நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்கள் நாங்கள் யுத்தத்துக்கு சென்று அத்தனை ராஜாக்களுமா துரியோதன சாம்ராஜ்யத்தை அழித்து உங்களுக்கு நாடு வாங்கி தருகிறோம் இதுவரைக்கும் யாரையும் தெரியாது கோபப்படுறது நியாயமா இருக்கலாம் அதுக்காக பதிமூன்று ஆண்டுகள் கழித்து வந்த நாடுகள் என்று பெரியோர்கள் சொன்ன நாம திரும்பி போனா நியாயமா பதிமூன்று ஆண்டுகள் கழித்து ஒரு வேலை துரியோதனம் நாடு கொடுக்க மறுப்பானால் சண்டை வரும் அப்பொழுது வந்து உதவி செய்ய சொல் அத்தனை தேசத்து ராஜாக்களையும் போய் வரும்படி அனுப்பு ஆயிரம் ஆயிரம் தேசத்து ராஜாக்கள் ஏற்கனவே பன்னெண்டாயிரம் ஆயிரம் வந்திருக்கிறாங்க அத்தனை பேருக்கு ஒரு வேலை சாப்பாடு உன்னால போட முடியுமா தர்மராஜா இன்னும் உன் சாப்பாடே எங்க இருக்குதுன்னு தெரியல வந்தவங்களே வாங்கன்னு சொல்லணும் புறப்படுகிற போது தங்கி போலான்னு சொல்லணும் வேற வழி இல்லாத தர்மராஜா போய் வாங்கன்னு சொல்ல வேண்டிய அவல நிலை அழுதுனே சொன்னார் எங்கள் உயிரும் உடமையும் உங்களுக்கே தாரிவார்க்கிறோம் தர்மராஜா கண் கலங்காதீர்கள் என்று ஆதலும் தேர்தலின் சொல்லி அரசர்கள் விடை பெற்றார்கள் பகவான் கிருஷ்ணர் பேசுகிறார் அப்பா ராஜமாதா குந்தி தேவி காந்தாரி அரண்மனை அனுப்பிவிடுங்கள் குழந்தைகள் எல்லாம் பாஞ்சாலதேஸ்வர்த்த அரண்மனையிலே வாழட்டும் நீங்கள் ஆறு பேர் மட்டுமே வாழுங்கள் காடு வந்தோமே துரியோதன துன்பம் தந்தானே என்று வருந்த வேண்டாம் தருமராஜா ஏதாவது உங்களது துன்பம் வருமானால் கண்ணா என்று ஒரே குரல் கொடுத்தால் போதும் என்ன என்று வந்து உதவி செய்ய நான் காத்திருக்கிறேன் என்று பாண்டவர் சகாயன் சொல்லி நானும் உங்களுடைய தொல்லையா இருக்க மாட்டேன் என்று அங்கிருந்து விடைபெற்றார் இறைவன் அன்று இரவு பாண்டவரே உறக்கத்தில் இருக்கிற பொழுது பகாசுரனுடைய ஒரு தம்பி கிம்பீரன் அந்த பக்கத்து காட்டு பகுதியிலே வாழ்ந்தவன் நம்முடைய அண்ணனை கொன்ற பீமஜேன் பகையினாலே வந்தவன் பாஞ்சாலி அழகை பார்த்து சிறையடுத்த அலறி அழுதார்கள் நாகலோகத்திலே நாகராஜா தந்த மந்திரத்தை பயன்படுத்தி ஆகாயமார்த்தமா புறப்பட்டு அந்த சுரேந்திரனை பிடித்து அடித்து அழித்து பாஞ்சாலி சிறை மீட்டார் பிறகு உறக்கம் வரவில்லை பன்னெண்டு ஆண்டுகள் பதிமூன்று ஆண்டுகள் காட்டிலே வாழ முதல் நாள் இரவே இந்த சோதனை இன்னும் என்னென்ன சோதனை எல்லாம் வரப்போகிறதோ பொழுது விடிந்ததை பாண்டவர் அத்தனை பேரும் ஆயிரம் கரங்களை உடைய ஆதித்த பகவானை வழிபடுகிறார்கள் ஆதித்த பகவான் சூரியன் காட்சி தந்தி பாண்டவர்களே வருந்தாதீர்கள் நான் கொடுக்கிற இந்த அக்ஷய பாத்திரத்தை வைத்துக் கொள்ளுங்கள் தினந்தோறும் உச்சி நான் இருக்கிற பொழுது நடு பகலே லட்சம் பேர் வந்தாலும் சாப்பாடு போடும் காலை மாலை நேரங்களில் கனிவர்கங்களை புசித்து வாருங்கள் என்று சொல்லி அக்ஷய பாத்திரத்தை கொடுத்து மறைந்தார் சூரியன் அந்த நேரத்தில் தான் வேதவியாச பகவான் வருகிறார் எல்லாரும் ஓடி போய் வேதவியாச பகவானுடைய திருவடியிலே விழுகிறார்கள் தர்மர் கண்கலங்கனார் தாத்தா தாத்தா பழை செய்தோமே தாத்தா என்ன பா என்ன பழி செய்து நல்லவர்கள் சூதாட மாட்டார்கள் ஏற்கனவே நட சக்கரவர்த்தி உலகத்தை ஒரு குடை கீழ் ஆட்சி செய்தவன் அவனே சூதாட்ட ஆடி ராஜ்யத்தை இழந்து வேறொரு அரசனுக்கு போய் அடிமையாக தேர்வோட்டியாக சமையல்காரனாக மனைவி பிரிந்து உருவம் மாறி தொண்டு செய்தான் அடிமை தொழில் என்னப்பா பசின்னா கனிவர்களை அரசாங்கத்தில் வேற என்ன குறை பதிமூன்று ஆண்டுகள் கழித்து போய் நாடு கழிக்கிற பொழுது ஒருவேளை துரியோதனம் கொடுக்க மறுப்பானால் போர் வரும் போரிலே நீங்கள் துரியோதனை வெல்லுவதை அறிவி துரியோதன பக்கத்திலே இருக்கிற எதிராழ்வாறு கையிலே தெய்வீக வில் இருக்கிறது அதனாலே உங்கள் ஐவரிலே அர்ஜுனன் போய் சிவபெருமானை குறித்து இமயமலை அருகிலே தவஞ்செய்து சிபாசரத்தை பாசுபதாசிரத்தை பெற்று வருவானால் பகை களையலாம் அர்ஜுனனே ஏகாரம் போட்டு சொன்னார் அர்ஜுனன் தனக்கு இந்த வாய்ப்பு கிடைத்ததே என்று எண்ணி மகிழ்கிறார் சொன்ன உடனே விபூதி உடம்பெல்லாம் தரித்து மீது இந்த விபூதி சடைபுறத்தை சேர்த்துக் கொண்டு தாத்தா நான் தயாராகிட்டே தயாராகிட்ட இந்த வேகம் நம்பிக்கைதான் அவரு வெற்றி வரை செய்தது எல்லா இடத்திலேயும் விடை பெற்று அர்ஜுனன் புறப்படுகிறார் சில மந்திர உபதேசங்கள் எல்லாம் சிவ மந்திரங்கள் எல்லாம் வேதவியாச பகவான் அர்ஜுனனுக்கு சொல்லி அனுப்புகிறார் அர்ஜுனர் புறப்பட்டு இமயமலை அருகிலே போகிற பொழுது வழியிலே பார்க்கிற மிருகங்கள் யாரோ துறைவி வருகிறார் ஞானி வருகிறார் என்று வழிவிடுகிறது போய் கொண்டிருக்கிறார் அர்ஜுனர் வழியிலே தவஞ்செய்கிற அத்தனை பேரையும் பார்த்துக்கினே போறாராம் நீரிலே நின்று கொண்டு அமர்ந்து கொண்டு மூழ்கி கொண்டு நெருப்பிலே நின்று கொண்டு அமர்ந்து கொண்டு மரத்திலே தொங்கிக் கொண்டு வெவ்வாளை போலே புகை மண்டலமாக இருக்கிறது அந்த காடு எது கடினமான தவமோ அந்த தவத்தை செய்தாதான் இறைவன் கொஞ்சம் வேகமா வருவார் என்று எந்த தவம் செய்யலாம் என்று மனதிலே முடிவு செய்துன்னு போறார் இமயமலை சாரலை அடைந்தார் அங்கு போய் அந்த மலையடிவாரத்திலே ஒரு இடத்தை தேர்வு செய்து கருணையே வடிவான பராசக்தி முதல்ல வழிபாடு செய்கிறார் அம்மா பராசக்தி அகிலலோக நாயகி அகிலாண்ட கோடி நாயகி என் அப்பன் வள்ளல் தெய்வம் சிவபெருமானை குறித்து நான் தவஞ்செழி இருக்கிறேன் ஆண்டவன் வருவதற்கு எத்தனை காலம் ஆகுமோ நீங்கள் தான் வேகமா வருவதற்கு கருணை செய்ய வேண்டும் என்று வழிபாடு செய்தார் அர்ஜுனர் பராசக்தி பரா அதன் பிறகு சுற்றி அக்னியை வளர்த்தி அக்னியின் நீட்டி கதிரவனை கவர்வான் போலே நிற்கிறாராம் எட்டு சூரியனை பார்க்கிறார்கள் பகவான் சிவபெருமானி என்ன துன்பம் வந்தது இறைவனே வந்து தவன் செய்கிறாரி சிவபெருமானைப் போலே இந்த காட்சி தருகிறது அர்ஜுன பெருமானுடைய காட்சி பதினாறு இடங்களிலே முறைப்படி விபூதி அணிந்திருக்கிறார் மீதி இருக்கிற விபூதி எல்லாம் சடைபுறத்தே சேர்த்திருக்கிறார் அவனே இவனே என்றிருப்பதை விட சிவனே சிவனே என்றிருப்பதை மேல் என்று சிவ சிந்தனையா இருக்கிறார் கடுமையான தவத்தை செய்கிறார் இந்த தவத்திலேயே முக்கியமான எடை எது என்று காற்றால் மனமடக்கி மனசை அடகிட்டாரா அர்ஜுனர் அதுதான் மனசு குரங்கு போலே அழையுமானா எந்த காரியத்திலும் நிலை விட உலகத்தை மறந்தவராக சிவ வழிபாடு செய்கிறார் அர்ஜுனர் காட்டிலே வாழ்கிற துறவிகள் பார்த்தார்கள் ஒரு அரசியான தவம் செய்ய முடியும் என்று சந்தேகத்தினால வந்து எல்லாரும் பார்க்கிறார்களாம் அப்போ அர்ஜுன உடம்புல இருந்து கிருஷ்ணருக்கு ஆட்சி தந்து நான் இருந்து இவனை இயக்கிக் கொண்டிருக்கிறேன் சொல்லாமல் சொன்னார் பகவான் துறவிகள் தெளிவடைந்தார்கள் மழை வருகிற பொழுது அக்னே நினைகிறது நின்று விடுகிறது அப்படியே நின்று நெடுங்கால் இருக்கிற பொழுது மேலெல்லாம் புற்று வளர்ந்து மண்கள் மூடி கொண்டு பாம்பெல்லாம் உள்ள போய் விளையாடி மகிழ்கிறது அதுவும் அர்ஜுன பெருமாளை தெரியல மறுபடியும் மழை வருகிறது அந்த புற்றி கரைகிறது செடி கொடிகள் எல்லாம் ஏதோ மரம் என்று எண்ணி மேலே சுற்றி கொடிகள் படர்ந்து பூ பூத்தி காய் தொங்குகிறது அதுவும் அர்ஜுன பெருமாளைக்கு தெரியவில்லை ஒரே மாதிரியா நிக்கிறதுனால ஏதோ மரம் போல தறி கல்லு போல இருந்து காட்டு எருமைகள் எல்லாம் மேலே உராய் தான் அதுவும் அர்ஜுன் பெருமாளைக்கு தெரியல மழையினால் வெயில் நாள் இன்றி நெடுங்காலம் பயின்றான் மழை வருகிறது வெயில் வருகிறது இரவு வருகிறது பகல் வருகிறது பனிக்காலம் வருகிறது துன்பம் வருகிறது எத்தனை எத்தனை மாறுபாடுகள் ஏற்பட்டாலும் அர்ஜுனுடைய உடம்புதான் இங்கே நிற்கிறதே தவிர உள்ளமெல்லாம் சிவன்பால் இருக்கிறதுனால அந்த புற பகுதியிலே நடைபெறுகிற சம்பவங்கள் எதுவுமே அர்ஜுன பெருமாளை அசைத்த பாடியில்லை மனமுறிய தவஞ்செய்கிறார் ஏற்கனவே தவத்திலே சிறந்த பெயர் பெற்றவர் பகிரதன் அந்த பகிரதன் கூட அர்ஜுன பெருமாள் தவம் போல் உள்ளதா என்று ஆச்சரியப்படும்படியா எழுதுகிறார் நூலாசிரியர் இந்த செய்தி காட்டி தீயி போலே எங்கு பார்த்தாலும் பரவுகிறது இந்த செய்தியை நாரதர் என்ன பண்ணியனார் துரியோதன் சொல்றதுக்காக நாரதர் போறார் இந்த நாரதர் எந்த நேரம் பகவான் நாராயணன் நாமாவை பாடுறவர் பாடியே துரியோதனை போய் சந்தித்து செய்தி சொல்றார் சிவபெருமான் காட்சி தந்து வரம் கொடுப்பாரானால் நீ வெற்றி பெற முடியாது அர்ஜுனனை நாரதர் சொன்னதிலிருந்தே துரியோதனன் அர்ஜுனனை தவத்தை கெடுப்பதற்காக அதே சிந்தனையா இருக்கிறாராம் இப்படி தவஞ்செய்கிற பொழுது தேவேந்தரன் கேள்விப்பட்டான் உள்ளத்திலே மகிழ்ச்சி மகனை பற்றி என் மகனா கடுமையான பார்க்க வேண்டுமென்று நாட்டிய பெண்கள் ரம்பை ஊரசி மேனகை துளர்த்தமை போன்ற பெண்களை அழைத்து நீங்கள் போய் இமயமலை சாரலிலே தவன் செய்து கொண்டிருக்கிற அர்ஜுன பெருமானுடைய தவத்தை கெடுத்து ஆறுங்கள் என்று அனுப்பினார் அந்த பெண்கள் அழகை வடிவானவர்கள் மெல்லிய ஆடை போட்டி பாசனை திரவியங்கள் எல்லாம் உடம்பு முழுவதுமாக பூசிக்கொண்டே மன்மதனை துணைக்கு அழைத்துக் வருகிறார்கள் வந்தி பார்த்தா கைலை மலை காட்சி போலே இருக்குதான் இந்த பகுதி நாட்டி ஆடுறாங்க இந்த நாட்டிய பெண்கள் எல்லாம் அந்த பெண்கள் நாட்டியம் ஆடி அர்ஜுன பெருமாடைய தவத்தை கலைக்கிற முயற்சியிலே கண்ணடிக்கிறார்கள் பாட்டு பாடுகிறார்கள் கை தட்டுகிறார்கள் மேலே இருக்கிற ஆடை தவறி விழுகிற மாதிரியும் சரி செய்கிற மாதிரியும் செய்கிறார்கள் குயிலடி கூவி கிஞ்சு கமழல் தீம் கொஞ்சு பஞ்சில்களை அளைபார் மயிலினோ நடக்க தாமூவன் kalaa baamani ani oliyene nadipa வலமுசை விடரகம் முழுவதும் ஒழிப்பிரியில் சாரலோயும் ஊர் கடவுள் ஆலையும் என கழிப்பார் ஆட்டை ஆடி ஆடி சோர் இந்தியவர்கள் இனிமேல் அர்ஜுன பெருமானுடைய தவத்தை கிடைக்க யாராலும் ஆகாதுன்னு திரும்பியே போயிட்டாங்க மண்மதன் பஞ்ச மறுக்கனை தொடர்த்தி பெற்றான் சிவபெருமானுடைய யோகத்தை கலைத்தவன் அர்ஜுன பெருமானுடைய தவத்தை கலக்க முடியல இந்த பெண்கள் நாட்டியம் ஆடுகிற கூட நாட்டியத்தை பார்த்தாரு ஆனா இவருடைய கண்களுக்கு இறைவன் ஆடுகிற நாட்டின் திறந்ததனால இந்த நாட்டியின் சிந்தனை கலைகளை கேள்விப்பட்ட அந்த பெண்களால் கெடுக்க முடியாத அளவுக்கு அப்பேற்பட்ட தவமா அந்த காட்சியை நேரிலே பார்க்க வேண்டுமே என்று பிராமண வடிவத்திலே சிவனடியாரைப் போலே இந்திரன் அர்ஜுனன் தவஞ்சுகிற இடத்தின் அருகிலே வருகிறார் ஐயா யார் நீ என்று பேசி தொடங்குகிறார் நான் அர்ஜுனன் என்ன செய்கிறீர்கள் தவஞ்செய்கிறேன் எவனை நோக்கி சிவனை நோக்கி அப்பா ராஜா விட்டு பிள்ளை மாதிரி இருக்கிறேன் அர்ஜுனன் பேர் சொல்றிய சோதனை கடவுள் சிவபெருமான் அவர் எந்த சுடுகாட்டிலே போய் சாம்பலை பூசி திரிகிறாரோ அலைகிறாரோ அவராக வந்து உனக்கு காட்சி தரப்போறாரு உன் உடம்பை வரித்துக் கொள்ளாது அர்ஜுனா காலத்தை தான் வீணாக்குகிறாயத்தவர ஆண்டவன் கண்டிப்பா வரமாட்டாரு எவ்வளவு காலமா தவஞ்செய்கிற துறவிகள் எதிரில் காட்சி தராத அந்த ஆண்டவன் தவத்துக்கு வரப்போறாரா பேசாமல் எழுந்து போயி உள்ள அளவும் இந்த கருத்தை நான் வீடே என்ற உயிரிருக்கின்ற வரையிலே இந்த முயற்சியை நான் தொடருவேன் ஆண்டவன் வரவில்லையானால் திரும்பி போக மாட்டேன் என் உயிர் இங்கேயே போகட்டும் நம்பிக்கை தான் அர்ஜுனனுடைய வெற்றியின் ரகசியுமே தேவியந்திரன் சந்த வடிவத்தின காட்சி தருகிறார் அர்ஜுனா அப்பா என்று வழிபடுகிறான் இந்த நம்பிக்கையோடு தவஞ்செய்தால் கண்டிப்பா ஆண்டவன் வருவார் சிவதரிசனையும் பாசபதாசரன் கிடையும் பிறகு வந்து உன்னை சந்திக்கிறேன் என்று தேவியந்திரன் விடை பெற்றார் தேவேந்திரன் விடைபெற்ற பிறகு இந்த அர்ஜுனர் மறுபடியும் தவத்தை தொடர்ந்து கொண்டே இருக்கிறார் பஞ்சாட்சிர மந்திரத்தை ஓம் சிவாய நமே ஓம் சிவாய நமே ஓம் சிவாய நமே ஓம் சிவாய நமே ஓம் சிவாய நமே உலகத்திலேயே இல்லாத சிறப்பு மிகு ஆலயமாக விருதாச்சலம் திருமுதுகுன்றம் என்று அழைக்கப்படுகிற விருதாச்சலம் நகரிலே விருதாச்சலேஸ்வரர் ஆலயத்திலே ஐந்து கொடிமரங்கள் ஐந்து பிரகாரங்கள் ஐந்து தீர்த்தங்கள் ஐந்து கோபுர கலசங்கள் என்று ஐந்து ஐந்து என்று இருபத்தைந்துக்கு மேலே வருகிறது அதுபோல சிறப்புகளுடைய ஆலயம் வேறு எங்கேயுமே இல்லையாம் அந்த திருமுதுகுன்ற சலவரலாறு தெரிவிக்கிறது அந்த பகுதியிலே சிவனரி செல்வர்களாக நாதஸ்வரன் சங்கரி ஜோஜர திலகம் பரமசிவன் திருஷ்ணாமூர்த்தி போன்ற அன்பர்களெல்லாம் மிக சிறப்பாக சைவத்தை வளர்த்து வருகிறார்கள் இந்த சைவ வழிபாடு செய்கிற அத்தனை அடியார்கள் இல்லத்திலேயும் சைவ நூல்கள் இருக்கணும் பூஜை எல்லாராலையும் அதிகாலையில் எழுந்தி நீராடி தெய்வ அந்த விக்கிரகங்களுக்கு பூஜை செய்கிறது சில பேர் அது மாதிரி இருக்கிறவர்கள் என்ன பண்ணணும் ஒரு பெரிய நோட்டாக வாங்கி ஐந்து முறை ஓம் சிவாய நம்மன் சொல்லுவதும் முடிவதும் எழுதுவதும் ஒன்னா ஐந்து முறை எழுதணும் குடும்பத்தில் உள்ள அத்தனை பேரும் எழுதணும் காலையில எழுதணும் மாலையில எழுதணும் அந்த நோட்டை முடிவதற்குள்ளாகவே அந்த குடும்பம் கண்டிப்பாக ஒரு முன்னேற்ற பாதையை அடையும் என்பதிலே ஐயமும் இல்லை அந்த நோட்டை எழுதி முடிந்த உடனே மறுபடியும் இன்னொரு நாட்டில் எழுதினே இருக்கணும் தின பண்ணணும் பூஜை செய்ததிகமம் அதை அன்பர்கள் செய்து பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் தோழி பெண்கள் போய் பரமேஸ்வரி பார்த்து அம்மா ராஜாவிட்டு அர்ஜுன் இமயமலை அருகிலே கடுமையான தவன் செய்கிறான் போய் கருணை செய்யக்கூடாதா சுபார்சு பண்றாங்க இறைவன் கிட்ட என்ன என்ன தேவி அர்ஜுனன் ஒரு பிள்ளை அரசகுமாரன் தவஞ்செய்கிறானாமே ஐந்தரை ஆண்டு காலமாக போய் கருணை செய்யக்கூடாதா அவன் தவஞ்செய்கிறார் என்கிற செய்தி எனக்கு முன்னமே தெரியும் அதுக்கு உண்டான காலத்தை எதிர்பார்த்துக்கிறேன் நாம துன்பத்தை அனுபவித்துக் கொண்டும் இறைவன் நமக்கு நன்மை செய்யாமல் இருப்பாரானால் அதற்கும் ஏதோ காரணம் உண்டு என்று உணர வேண்டும் மகாபாரதம் மறைமுகமா தெரிவிக்கிறது அப்படி வைத்திருந்ததனால மட்டும் துரியோதனன் வென்றுவிடவில்லை வாழ்க்கையில் வெற்றி பெற்றுவிட முடியவில்லை பாதியில் மாண்டுதான் போனான் அதனால தீயர்களுடைய பழக்க வழக்கம் என்பது என்றைக்குமே நன்மையில் முடியாது அந்த அசுரேந்திரனை அழைத்து மூகதானனே நீ போய் அர்ஜுனன் தவத்தை கெடுத்துவா என்றான் பன்றி வடிவத்திலே வருகிறான் அந்த மூகதானன் இறைவன் பன்றியையும் அடித்து அழித்து அர்ஜுனனுக்கும் உதவி செய்வதற்காகத்தான் இந்த காலத்தை எதிர்பார்த்து நின்கிறார் என்ன சிவபெருமானை தவறு மற்ற யாராலும் அந்த அசுரேந்திரனை அழிக்க முடியாது ஆண்டவன் சென்னிர மேனி உடையவரை கரி எல்லாம் உடம்புல பூசினார் அதிகம் அவங்களுக்கு அலங்காரம் தேவைப்படலை ஒரு சாதாரண நூல் சில கட்டினு புறப்பட்டாங்க விநாயக பெருமான முருகப்பெருமான குழந்தைகளாக புறப்படுகிறார்கள் வேடு குழந்தைகளாக நான்கு வேதங்களும் வேட்டை நாய்களாக சிவகணங்களெல்லாம் வேடுவ கூட்டங்களாக உண்மையிலே ஒரு வேடுவ கூட்டம் வேட்டைக்கு போனா எப்படி இருக்குமோ அப்படி வர்றாரா ஆண்டவர் இந்த நூலை எழுதுற ஆசிரியர் ஆச்சரியப்படுறாட அடடா எப்பேர் பெற்ற இறைவன் ஒரு காலத்தில் நாராயணனும் பிரம்மாவும் போட்டி போட்டுக்கினே ஜடைமுடியையும் திருவடியையும் தேடுகிற பொழுது நாராயணனுக்கே பாதத்தை காட்ட மறைத்த பெருமான் குடும்பத்தோடு இந்த அர்ஜுனனுக்கு கருணை செய்ய வருகிறானே என்று ஆச்சரியமா பாட்டு எழுதுகிறார் வேட்டையாட வந்த இறைவன் அடித்தார் பன்றி மேல ஒரு பானத்தை அந்த பன்றிய அலறி அலறி வந்து அர்ஜுனன் தவஞ்சது இடத்திலே வந்து எழுந்தது போட்டார் வந்த இறைவன் வேடு வந்தவர் அடே யார் நீ மறையவனும் ஒரு குடை கீழ் காக்கும் மன்னவனோ வைசியானோ வடிவம் வாரி பொறையுடன் ஏதவும் புரியும் புத்தே நிருதரில் புறத்துளானோ நிறையுடன் மெய்பிரை போலே வடிவம் தேங்கி நெருப்பிட நீ நிற்கின்றாய் நடுநாளுண்டு குரு குலநாதனும் தன்னை கூறினானே யாரி பிராமணன வைஷ்யன அரசனா யார் நீ நெடுங்காலும் தவன் அக் பிராமணன் வடிவத்தில் வந்து பசியன்று கேட்டான் என்பதற்காக எங்கள் வேடு வம்சத்தையே காண்ட வனத்தில் அழுத்தியே அன்றிலிருந்தே உன்னை தேடி அந்த அர்ஜுனன் நீ ஆமா பிராமணனாயிருக்கிற துணாச்சாரியார் பேச்சு கேட்டு அரசனாயிருக்கிற அரசன் விட்டு பிள்ளையா இருக்கிற நீ போய் அடித்து இழுத்து வந்தாய் அந்த வம்சத்திலே ஒரு வில் வீரன் வித்தையிலே முன்னேறுகிறான் என்று பொறாமையடைந்தி துரோணர் மூலமா வலதுகை கட்டவீர்களை எட்டி வாங்கினே அந்த அர்ஜுனன் தானே உன்னை தாண்டா வைக்கிறேன் இப்போது பகவானகம் அர்ஜுன பெருமானையும் என்ன பகை இருக்குது குழந்தைங்க திட்டினா கூட நமக்கு தேன் பாயிற மாதிரி இருக்குது அந்த வார்த்தைகள் அதுபோல் அர்ஜுனன் திட்டுறத பகவான்களுக்கு விரும்பினாரான் அவன் என்ன பண்ணினா வேடனே உனக்கு வேண்டியது பந்தி இரைச்சிதான்னு எட்டுக்கின்னு பேசாத போடணும் வேடனேன்னு குலங்குரித்து பேசினதுனால நீ அடுத்த பிறவியிலே வேடனாவா என்னார் அவர்தான் அர்ஜுனன் தான் கண்ணப்ப நாயனாரா தின்னன் என்ற வேடனாக வந்தது அதனால் யாரையுமே குலங்குரித்து பேசக்கூடாதான் இறைவன் வில்சண்டை செய்தார் முதலிலே செல்சண்டை செய்தார் கடைசியிலே மல்சண்டை செய்கிறார் செய்கிற போது அவன் கையிலே இருக்கிற அறுந்து போகும்படியா செய்தார் கோபமா ஓடி வந்து பகவான் முதுகலை அடித்தான் பரமேஸ்வரிக்கு அடிபட்டது விநாயக பெருமானுக்கு அடிபட்டது முருக பெருமானுக்கு அடிபட்டது வேதங்களை அடிபட்டது நாதங்களுக்கு அடிபட்டது கீதங்களுக்கு அடிபட்டது உலகத்திலே இருக்கிறத உடம்பு அர்ஜுனபெருமையான உடம்பும் மேலும் தூக்கி போட்டதால அழக அழகை பார்ப்பது பிறகு இருக்கட்டும் என்ன ஆகிறது தீர்த்தத்தில் வந்து எழுந்தவன் யாரோ ஒரு வேடுவனாலே என்னுடைய தவம் கட்டிட்டது என்று மணலாலே சிவலிங்கம் செய்து வழிபாடு செய்கிறான் பல நிறமுடைய மலர்களை பறித்து வந்து பாதம் அமல பாதம் నన్నవేదన్న లేకింద్రపాదం నాదన్ని మే నడికింద్ర పాదం వల్లవ సుల్ల వల్ల